வணக்கம் ஆகஸ்ட் 13 இரண்டாயிரத்தி இருபது நட்டினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் 1. அமெச்சூர் டென்னிஸ் வீரர்கள் சங்கம் சார்பில் முதல் முறையாக ஏடிபி கோப்பை போட்டி ஆஸ்திரேலியா நாட்டில் நடைபெற உள்ளது இரண்டு நாற்பத்தி எட்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச சுற்றுலா விசாக்களை வழங்க நாடு இலங்கை மூன்று ஆஸ்திரியா நாட்டின் புதிய பிரதமர் செபாஸ்டியன் கர்ஸ் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் பத்து வாக்குகள் பெற்று ஊராட்சி தலைவராக வெற்றி பெற்றவர் யார் இரண்டு சுமன் சர்மா விருது யாருக்கு வழங்கப்பட்டது மூன்று தேசிய மருத்துவ ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே